ஏழனத்திரல் சூழ்மலரோடை இடத்தினும் கீரனை கரையேற்றியவாறு கிளத்துவ இப்பொழுது கீரனை கரையேற்றியதை சொல்லுவோம் ரொம்ப அருமை என்ன பண்றாங்களாம் நாற்பத்தெட்டு புலவரல்ல ஒரு புலவர் தான் இப்ப வந்து குளத்தில் வேணாம் வரல ஆகவே இந்த நாற்பத்தெட்டு புலவர்கள் ஒரு புலவர் தான் இப்பொழுது அந்த பாவம் அந்த இதுலேயே குளத்திலேயே கிடைக்கிறது மற்ற நாற்பத்தி ஏழு புலவர்கள் எல்லோருமா சேர்ந்து பெருமானத்துல போய் விண்ணப்பம் செய்தாரலாம் ஐயா அது பெருமானி கீரன் இல்லாத அவை ஒரு மாதமா இல்லவா அங்க எத்தனை நம்ம ஒரு மாதம் ரத்னகிரியினுடைய எங்க சிந்தனையில ஒரு மாதம் வரைக்கும் அவன் பாவம் எங்க இருக்கிறான் அந்த குளத்திலேயே கிடைக்கலாம் பண்ணுவோம் கடந்த ஒரு திங்களாக நாங்க அந்த நாற்பத்தி புலவராக இருக்கிற நக்கீரர் இல்லாமல் நாங்க மட்டும் இருப்பது எங்களுக்கு மனம் கேட்கல எது போல் இருக்கிறதுன்னு சொன்னார் அவருடைய அருமையான பாடம் எது போல் இருக்கிறது அவன் இல்லாத அவை எது போல் இருக்கிறது ஏன்ற வேந்தம் இலா குடியும் ஒன்று நல்ல மக்கள் இருக்கிறாங்க அருமையா நல்ல விளைச்சல் எல்லாம் இருக்குது பணம் வருவாயெல்லாம் நாட்டுக்கு இருக்குது ஆனா என்ன அந்த நாட்டுல அரசன் இல்லை என்ன பண்றது அப்போ நீங்க என்னதான் எல்லா நன்மை இருந்தாலும் கூட அது வேணும் அரசு திருக்குறள் பத்தாவது இது நாடுங்கிறது இடத்துல ஒன்பது குரல் பாரு பத்தாவது குரல் ஐயா நீங்க சொல்லுகிற அந்த ஒன்பது இலக்கணமும் ஒன்பது குரல் சொல்லப்பட்ட இலக்கணமும் ஒரு நாட்டுக்கு இருக்குது போதுமில்லையா அப்படின்னார் நான் என்ன ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் இப்ப சொல்லிடுறேன் என்ன நான் சொன்னவாறு இந்த ஒன்பது குரலில் இருக்கிற நலங்கள் எல்லாம் ஒரு நாட்டில் இருந்தாலும் நல்ல ஆட்சியில் போய்விடும் பத்தாவது குரல் முத்தா சொன்னார் ஆங்கு அமைவு கண்ணும் அங்க ஒரு உண்மை திணறுது ஏன் நான் சொன்ன மாதிரி ஒன்பது குரல்ல சொன்னப்படுகிற இறக்கணும் ஒரு நாட்டுக்கு அமைஞ்சிருக்காது அமைஞ்சிருக்காங்க எந்த நாட்டிலயும் ஒவ்வொன்னு குறையாதான் இருக்கணும் ஒன்பது குரல் சொன்ன நிறங்கள் எல்லாம் அமைந்திருந்தாலும் கூட பயமின்றே பயனில்லாம் போடும் எது இல்லைன்னா வேந்து அமைவு இல்லாத நாடு அரசனுடைய நல்லாட்சி இல்லையானால் நாடு எத்தனை வளம் பெற்று எத்தனை மக்கள் சிறந்த அறிவு பெற்று எத்தனை மக்கள் ஒழுகலாறு நல்ல சிறந்தாலும் கூட பயன்படாது அதை தம்பிச்சுட்டு பெருமானி நாங்க நாற்பத்தெட்டு பேர்ல ஒரு புலவர் அவரு அங்கே போயிட்டார் நாங்க நாப்பத்தேழு பேர் இருந்தாலும் கூட அந்த நக்கீரர் ஒருவர் இல்லாத இது போல இருக்குன்னு கேட்டா ஒரு நாட்டுக்கு எல்லா இலக்கணமும் இருந்தும் அரசன் இல்லைனா எப்படியோ அது போல ஒரு மாசமா இருக்கிற சுவாமி என்று போய் விண்ணப்பித்தாங்கன்னா ஏன்ற வேந்தன் இரா குடியும் இன்கதிரு கான்ற நாயக மாமணி போகிய கண்டியும் சொன்ன பாருங்க எப்படி பாருங்க ஒன்று நாட்டு நலன் பத்தி ஒரு ஓமை இப்போ வீட்டு நலன் பத்திய ஒன்று உணர்வு ஒருத்தர் உருது ராகம் போட்டிருக்கார் நூத்தி எட்டு மணி நேபாளத்து மணி ஆறுமுக உருது எல்லாம் போட்டிருக்கார் அதுல நுனியில ஒரு நாயக மணி வைக்கணும் வைக்கணும் அது நீங்க நூத்தி எட்டு மணி அருமையா செஞ்சு போட்டிருந்தா கூட அந்த நாயகமணி இல்லாத கண்டிகை போல் இருக்கிறது அரசாட்சி இல்லாத நாடு போல் இருக்கிறது அது உலகியல் இது அருளியல் அப்படி வரணும் தெரியும் அருளியல் தெரியும் அதான் பழம் சொல்றது நாயகமணி இல்லாத ஒரு மாலை உருதாக்க மாலை இருந்தா எப்படி இருக்குமோ அது போல இந்த ஒரு மாதமா எங்களுடைய புலவர் இருக்கு ஈட்டமும் மூன்றாவது இலாதவர் கல்வியும் சாமி நெற்றும் பண்ணிருக்கிறேன் ஆனா அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் நடக்க தெரியல உருப்படாமல் போன கற்க அது வரைக்கும் கற்க கசடர கற்க கற்றவின் நிற்க அதற்குத்தக அந்த பக்கம்தான் போலமே அப்படின்றது குறுப்பிடாம போய் படித்ததை விட படிக்காமல் இருக்கு நல்லது போட அப்போ சிறந்த அறிஞனுக்கு அதன்படி நடக்க வேண்டிய ஞானம் இல்லாதது போல ஆயிட்டு பத்தீங்களா இது தனிநபர் இதுக்கு முன்ன சொன்னது ரெண்டும் பொது நரம் நாயகமணி இல்லாத கண்டிகை பொது புரியுங்களா அது அரசனுடைய ஆட்சி அமைவு இல்லாத நாடு அது பொது ஒரு பக்கம் பொதுவரம் இன்னொரு பக்கம் சிறப்பரம் ஒன்று வந்து எதை பற்றி நாட்டு நலன் இன்னொன்று வீட்டு நலன் இன்னொன்று தனிநபருடைய அறிவு நலன் மூன்றோமே சொன்ன சரிங்களா இதுதான் கவிதைன்னு சொல்லும் ஏன்ற வேந்தன் இலா குடியும் இன்கதிர்காந்த நாயக மாமணி போகிய கண்டியும் கண்டிகை மூன்றாவது ம் இராவர் கல்வியும் ஆனதே எது கடந்த ஒரு மாதமா நக்கிய நிலாத அவை இப்படியாக இருக்கிறது என்று போய் விண்ணப்பித்தரலாம் உடனே ஐய சொற்பொருள் தன்வடிவானவர் ஆளவாய் மைதமிடத்தி நிறுத்தம் ஓடும் வந்து வாதுதான் செய்த இப்பிழையோ பெரிது எப்படி தீருமோ அறிவின் எல்லை கூட இதுல இருந்து ஒரு பட்டி மண்டம் நினைக்கிறேன் வந்து குட்ட வேலியா பக்கெட் வேலியான்னு ஒரு பட்டி மண்டம் விடாம இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா பேசணும் பேசிக்கிட்டு இருக்க இவனு நானும் ஆனாலும் இரண்டாயிரம் மூவாயிரம் கொடுக்கறான் ஆனா நாற்பது வருஷமா உழைச்சவனுக்கு நாலு ரூபா தருவுமா இல்ல இல்ல மூணு முக்காயிரம் ரூபா அது வந்தா போதுங்க நாலுனா வாங்கி எப்படி இருக்கு நாடு துருப்புடா நாடுன்னு இருக்கும் என்ன குற்றப்ப நாங்க சொல்லிட்டோம் கேட்டா அது என்ன வந்து ஏன் வந்து ஞான அந்த இதுன்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு அப்படித்தானே இருக்கும் அப்படின்னு சொல்றான் நல்லதா உனக்கு தெரியுமாடா தெரியுமான்னு ஞான பொங்கல் எத்தனை பாத்திருக்கிற பணிங்க கருதுதல் கற்றதும் தகரா இருக்கு வந்துடும் கல்லாத மேற்கொண்டு ஒழுகல் உனக்கு தெரியாத தெரியாதுன்னு சொல்லணும் ஐயா சேக்ஸ்பியரை பத்தி ஒரு நாள் வேணாம்ப்பா நான் என்னைக்கோ பஞ்சத்துக்கு ஆண்டதா பரம்பரை காண்டதான பஞ்சத்துக்கு ஆண்டது டிஏ படிக்கும் போது படிச்சது அதுக்கப்புறம் மூடியே வச்சாச்சு வேண்டா ராஜா ஏதோ தேவாரதிவாசம் பேசுறேன்னு சொன்னியர் பேசுகிறேன் அப்படின்னு சொன்ன போச்சுன்னு அர்த்தம் ஷேக்ஸ்பியர் என்ன பாவம் பண்ணாரோன்னு அர்த்தமிக்க அல்லவா அவர் செய்த பாவம் இவன் வாயினால பெறப்போகுதுன்னு அர்த்தம் அதனால என்ன சொல்லாத மேற்கொண்டோடுகள் ரொம்ப படிக்காத என்ன படிச்சதா பாவனை பண்ணாது அப்படி செஞ்சா படிச்சதும் தகரா இருக்கும் திரும்ப போடான் ஆவே, நக்கீரனுக்கு என்ன பேரறி உடையவன் நல்ல பாட்டு பாடுவான் எல்லாம் தெரியும் எந்த எல்லை தெரியும் இந்த உலகியில் இருக்கிற பெண்களுக்கு இயல்பான கூந்தல்லூங்கோதைக்கோன்னு என்ன பண்ணணும் சிவசிவ அறியேன்னு அது அந்த அறியாதது மன்னிக்கணும் சாமி அது எனக்கு தெரியாதுன்னு சொல்லி இருந்தான நக்கீரனு அதுவும் தான் அப்படின்னு அதுதான் அடிக்க உட்கார குற்றவாளி குற்றவாளிதான் ஏன் தெரியாது தெரிஞ்சதா பவதிக்கப்படாது சத்திரகிரி உங்களுக்கு வர்றதுக்கு போக்குவரத்து தெரியுமா தெரியுது வவுனியாவுக்கு போவீங்களான்னு கேட்டா ஒரு தரம் போயிருக்கிறேன் அங்க யாராவது இருந்தா தான் முடியுது வவுனியாவில் நாங்க கால் கூட வைக்கிறேன் ஏன்னு கேட்டா ஒவ்வொரு நேரம் ஆமா பயமேற அங்கங்க என்னன்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் அப்படி நிறுத்துறாங்க இருந்த வீட்டுல இருந்து நாங்க சொற்பொழிவு இடத்துக்கு போயிட்டு வரதுக்குள்ளேயே ஒரு அஞ்சாறு இடத்துல அப்படி ரெண்டு பக்கம் துப்பாக்கி வச்சு எடுத்துவான் யார் எம்பியினுடைய உறவினர் எம்பி சண்முக வீட்டுல அவர் உறவினர் தானே இப்போ அதனால போச்சு பத்து பதிஞ்சு நாளும் சுந்தரமூர்த்தின் உள்ளதல் தான் அப்ப திருநிரி போவது தெரியா பஸ்ல தெரியும் போவோம் தெரியும் அப்படின்னு சொல்ல ஐயா வவுனியா நீ இப்ப தனியா வந்து போய் வந்து அந்த விருப்ப கண்டுபிடிப்பியா அப்படின்னு கேட்டாரு சாத்தியமா தெரியாது ஒத்துக்கணும் இல்ல வவுனியான்னு அதுக்கு மேல ஒரு அவனியாவும் தெரியும்னு சொன்னார அடிக்கு உட்கார அடிக்க ஏ தெரியாது தெரியலன்னு சொல்லுவது அப்ப தெரியாததை தெரிய தெரிய தெரிந்ததை தெரிந்தது என்றும் தெரியாது தெரியாது என்றும் ஒத்துக்கொள்வதுதான் அறிவினுடைய அழகை தவிர தெரியாததையும் தெரிந்தது என்று சொல்வது அறிவுக்கு அழகல்ல மடத்தனம் என்ற அர்த்தம் அதனால உலகில் இருக்கிற எல்லா பெண்களுக்குமா என்று கேட்டால் அங்க கூட நிறுத்திடலாம் ஏன் என்னமோ எங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களை பத்தி எங்களுக்கு தெரியும் தெய்வாதீனமாயாவது வந்து வவுனியாவில் அல்லது இலங்கையில ஒரு பெண்ணுக்கு என்றுதான் சொல்லணுமே தவிர அதுவே நீ அத்தாரிட்டி இல்ல அப்படிங்குற ஞானப்பங்க உதைக்கோன்னு கேட்டணும்னு என்ன பண்ணணும் சிவசிவ சிவசிவ அது அரியனுக்கு எப்படி தெரியும் தெரியாதல்லவா என்று சொன்னது அல்லவா புலமை ஆ என்று சொன்னது அகந்தை அல்லவா, அகந்தைதான் எனவே இப்படிப்பட்ட ஒரு பெரிய அகந்தையை செய்த அந்த அபராதம் உடையவனுக்கு நாம் போய் கேட்கறது தப்புதான் ஆனாலும் கேட்போம் என்று சொல்லி அந்த பெருமானத்துல கேட்டாரலாம் எய்தி வெள்ளி மலை பெயர்த்தானும் இருத்ததன் கையில் வீணி தொட்டு இன்னி செய்பாட கனிந்தவன் செய்த தீங்கு பொறுத்ததுமன்றி மெய் கொள்வாளும் கொடுத்தனன் புண்ணிய மூர்த்தி ஆனா பெருமான்ட போயி சொல்லுவோம் செய்யும் போது முன்னின்று திருத்துவான் பெருமான் தவறு நின்று நீங்கிட்ட உடனே வாடா ராஜா அவன் அப்படிப்பட்டான் ஏன் ராவணன் கைல மலையை ஒரு விரல் ஊண்டி அவனுக்கு தண்டனை கொடுத்தார் பெருமானி உன்ன தவற வேற இல்ல வாடா ராஜா வாடா அப்படின்னு சொல்ல ஆகவே தவறு செய்கின்ற பொழுது ஒருப்பதும் தவற்றினின்றும் திருந்திய பொழுது அவரை ஆட்கொள்வதும் பெருமானுடைய கருணை ஆதலால் போய் கேட்போம் என்றெல்லாம் சொல்லி பெருமானத்தில் விண்ணப்பித்தரலாம்